சிஷ்ட பார்வாளன் பண்றதுதான் ராவத்யாசம் கிடையாது கர்மகர்த்தாக்கள் கர்மங்கள் செய்வார்கள் ஈஸ்வரன் திருவையினாலே பணக்கர்த்தா அவர் இதை ஒழுங்குபடுத்து பள்ளிக்கூடத்தில் பரிசு எழுத அதிகாரம் அடையான் வாத்தியாருக்கு மார்பட அதிகாரம் உண்டு வாத்தியார்கள் எழுத அதிகாரம் கிடையாது பையனும் அதிகாரம் கிடையாது அந்த பரிட்சை பேப்பர் படிக்க படிக்கல எழுதினாச்சு படிக்க அவரு அது போல ஜீவு செய்த புண்ணியபாவத்தின் ஈடாக இவருடைய பிரார்த்தனை அமைத்து விட்டு இதை நிர்வாகம் தனக்கு ஒரு பிரார்த்தனை அமைச்சுக்கிறார் அவர் சுதந்திரமா அவருக்கு ஒரு பிரார்த்தம் ஒரு தனவர பாரத்தை அமைத்துக் கொண்டு திருவாரம் என்றால் அதான் சிந்தனை சிந்தனைக்கு விஷயங்களாகிய ஜீவர்கள் இருக்கிறார்களே சம்பந்தத்தினாலே அசுத்தம் ஒரு பூதங்கள் யாவுக்கும் இந்த ஜீவர்கள் ஈஸ்வரன் ஜீவன் ரெண்டு பேரு சம்பந்தம் அனிமா இருக்கின்ற அதினாம் இவைகளுடன் உற்று நின்றுடும் சம்பந்தம் இருக்கு அதிஷ்டானம் இல்லைன்னா ஆரோவியம் கிடையாது அதினானம் ஆபாசம் மூன்றும் பிரிக்க முடியாது பிரிச்சாக தனித்தனி மந்திரம் பிரம்பம்தான் இருக்கும் அப்பதான் விவகாரம் இருக்கு இல்லை விவகாரம் எப்போ வருதுன்னு சொல்லணும் சொல்லுமோ தெளிவுகிறோமோ அப்போ மூன்று இருக்குன்னு அர்த்தம் அதிஷானம் ஆசிரியம் ஆபாசம் பிம்பம் கண்ணாடி பிரதிம்பம் மூணு இருக்குதான் வேணும் இல்லைன்னா விவகாரம் கிடையாது இவங்க விவரம் இல்லை கண்ணாடி இருக்கணும் அதுல பிம்பம் நிற்கும் போது அது பிரதிம்பம் உண்டாகும் பிரதிம்பத்தை பார்த்த உடனே அது கண்ணாடி கோளாறும் தெரியும் பிரதிம்பத்தின் கோளாறும் தெரியும் நம்முடைய நிலை எப்படி இருக்கா தெரிந்து கொள்ளலாம் கண்ணை தெரிஞ்சுக்கலாம் சம்பந்தப்பட்ட எயிலாததாலும் எமக்கு சம்பந்தம் கிடையாது பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொன்ன சொல்ற இவைகள் நம் நம்முடைய விவரத்தங்களாய் மேதலானோ சொல்லான் என்ற இவைகள் அனைத்தும் நம்முடைய விவரத்த பச்சமா இருக்கு விவரத்திற்கு சம்பந்தம் கிடையாது தன் தென்மை கடா வெளிச்சோரமா தோற்றுடன் சேரும் பிள்ளைப்பூச்சியும் போல் திருவார்கான் என்றும் கூறும் உலக உலக இயற்கையுடன் இந்த நானாவிதமான விவகாரங்களோடு கூடிய இந்த உலக லவ்சிக்க காரியம் இல்லை கூட சேரும் பிள்ளைப்பூச்சியும் போல் திருவார்கா என்ற வரும் பிள்ளைப்பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு சேர்க்கல பூஞ்சு வெளியே கொஞ்சம் கூட சேர்விட்டார் பல பல நினைச்சு பிள்ளைப்பூச்சைன்னா மருட்களுக்கு அது வாழைப்பழத்தில் போட்டு கொடுப்பாங்க சொல்லாமல் கொடுக்கணும் அது பழங்காலத்து நம்பிக்கையில் அப்படி இதை பிள்ளைப்பூச்சின்னு பேர் ஆக அந்த விவகார ஜீவன் முத்திரன் சம்பந்தப்பட்டாலும் கூட ஒட்டுவதில்லை என்பதை இந்த கஷ்டம் கொடுத்திருக்கேன் இந்த ஜீவன் முத்திரனுக்கு அந்த நிச்சயத்துக்கே விட்டுலன்னா ஐட்டான பிரம்மலிச்சியத்தை ஒட்டுமா அது பிரம்மலிச்சியம் தான் அதே போலதான் நம்முடைய கூட பிரம்மலிச்சியங்களுக்கு அகண்ட பாவனை ஒற்றுறதில்லை ஒரு சோபாதானம் தன் தென்மை கையாக ஒன்று தோற்று பழுதில் பாம்புல பழுதில் ரெண்டு இலக்கணம் ஐட்டானத்தை நோக்கும் போது இவர் தான் ஆரோக்கியம் பரணாமான்னு பழுதை பரிணாம அடைய அடையாமலேயே பாம்பா தோற்றம் முதலான சூழ்நிலைக்கு அதெல்லாம் பரிணாம அடையுது பரிணாம அடையினால பாம்பா தோற்றம் ஆகவே இது பலி அதனாலதான் சொல்றது இந்த உலகமானது பிரம்மத்தின் விவரத்தனும் மனித பரிணாமம் தான் உலகம் என்று இலக்கணம் ஒட்டுது இல்லப்பொழுது என்ன நிச்சயம்தான் விவகாரத்தில் கை கால ஒட்டாம இல்லை எல்லாம் விவகாரம் பண்ண தான் செய்யும் அது காரியம் பார்க்குது ஆகிய எனக்கு சம்பந்தம் இல்லை என்ன நிச்சயம் பண்ணும் எல்லாம் உலக வாழ்க்கையில ஞான வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நிச்சயம் பண்ணும் அது நிச்சயம் தான் அது புத்திரியும் உலக வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில் போனாக்கிட்டு அது நிச்சயம் தான் எங்க இருக்க எங்க பெண்ணுக்கு முடிச்சு போடுறாங்க அப்ப நிறைய சில காலம் பிறகு வேண்டாமே கண்ணன் மன அது நிச்சயம் தானப்பா ரெண்டுமே பாவனை தான் பாவனை திடமான பாவனை சாதாரண பாவனை இல்லை திட பாவனை அதன் பிறகு அது பெண்ணு வந்து பையன் அந்தப்போனா கூட யாரும் பார்த்துக்கவே இல்லை சசங்களே இல்லை அதுக்கு போல பார்த்தா விடுவாங்களா என்ன இன்னும் இங்கே போய் சுத்தர் இவன் கேட்பான்னு அவன் கேட்பான் இப்படி நடக்கும் விவகாரங்கள் என்ன காரணம் விடுபாடு உடன்பாடு இந்த ரெண்டுல விவகாரங்கள் செய்யும் அதனால பாரமார்க்க சக்தி என்று சொல்லக்கூடிய பிரம்ம நிலத்தில் இவ்வாறு சக்திய பிராதிபாசம் சொல்லக்கூடிய இந்த சம்பந்தம் கிடையாது அதனாலே நாம் சுத்தம் எப்போதுமே சுத்தம் தான் விழுகின்ற இவைகள் நம்முடைய விவரத்தங்களாய் மேவியலானும் விமல சித்தாம் அறிவுடி மாறுகிற பொருட்டு விசாரணை செய்து இடப்படுத்திக் கொள்வாயாக வாழ்க்கையில் தலைப்பட பேசங்கள் ஓருடைய வாழ்க்கையிலும் சாமானிய எண்ணங்கள் பலரும் கொடுக்கறதில்லை அது பழத்துக்கு வர்றதில்லை அது அது நீடிக்கிறதுமில்லை மறந்தும் போயிடும் ஜட எண்ணங்கள் இருக்கே அது மறக்கிறதும் இல்லை அது தொடர்ந்து வரும் சம்ஸ்காரம்னு போயிடும் அப்படிப்பட்ட சம்ஸ்காரம் ஜட எண்ணம் பழக்கம் வழக்கம் அடிவணம் இதெல்லாம் சொல்றதெல்லாம் அது ஒன்று ஆகவே அத்தகைய ஜட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் ஆன்மீக ஜட இருக்கணும் அதில் ஐஷானத்தில் தட எண்ணம் இருக்கணும் மாயை மாயா காரியங்கள் இருக்கணும் நான் பிரம்மஸ்வரன் நான் சச்சிதானந்தன் நான் அகண்டன் நான் நித்தியன் என்று திடம் இருக்கணும் நான் சரீரன் நான் கட்டையன் நெட்டையன் நான் பணக்காரன் நான் ஏழை நான் கருப்பன் சிவப்பன் நான் கௌரவமுடையவன் அகௌரவடையவன் இதெல்லாம் திடர் கூடாது உதாசனப்படுத்த செய்யும் இப்படி ஒரு மனோபாவம் மாற்றி அமைச்சுக்கிட்டாதான் அந்த அதிஷ்டான நிலை அடைய முடியும் சர்க்கு பரமான்ந்த பிராப்திகள் வடிகள் அப்படின்னு சொன்னும் அறிவற்ற கடமாதி பூதாதிக்கு முறைதனக்கோர் அறிவிலு நோடி உருதலினால் அறிவெனவே தோன்றுகின்ற தோற்றுகின்ற குறை உருவோன் உடல் ஜீவன் மாயை கட்கும் கூறல் உறும் பேராகி அவையிடம் செய்தே போனோடி புத்தன் புத்தியுடன் அர்த்தம் அல்ல புதுசன் அர்த்தம் அதான் அது கலக்கணம் சொல்றார் அந்த கருனை உறுதி போது தோன்றி தோண்டி கடாமல் சகோதரி ஆயிருப்பது புத்தம் என்று சொல்லப்படும் அந்த காலம் இருத்தி தோணும் மறையுது அப்படி இல்லை எப்போதும் இருக்கிறது எப்போதும் ஆத்மா ஒரே மாதிரி இருக்கு புது புது புதுசா இருக்கு படைச்சு அதே மாதிரி புராதனும் சொல்லப்படும் படைச்சனும் இந்த காலத்துல படைச்சனும் சொல்லலாம் இந்த காலத்துல புதுசுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் புத்தாய நமக புராதனாய நமக அப்படி புராதனா பழையவன் ஆக ஒவ்வொரு இடத்துக்கு அந்த மாதிரி இலக்கணம் அப்படி அரைதலூர தானாயம் கூடி நின்றும் சொல்லு சொல்ல தானாயம் கூடி நின்றும் அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு சோபாதனமாக இருக்கிறது மாயோடு சம்பந்தப்பட்ட அறிவற்ற கடமாதி பூதாதி கட் பூதாதிக்கு இந்த கடம் படம் மடம் இதெல்லாம் அறிவுள்ளது பஞ்சபூதங்கள் அதுதான் பூதாதி கற்கு முறைதனக்கோர் அறிவு இல்லாதாய் கிரமமாக அதுக்கு எதுக்குமே அறிவே கிடையாது ஒன்றினோடைய உறுதலினால் அறிவு எனவே தோற்றுகின்ற சம்மந்தத்தினாலே அறிவு தோன்றிய வாசம் அறிவு கிடையாது தோலை செய்கிறத்துக்கு அறிவு கிடையாது தியானம் தியான சம்பந்தம் ஏற்படும் போது வாரம் அப்படி எப்போதும் அறிவு இருக்கிறதே ஆர்ந்தா ஜாக்கிரதை சைடம் சப்பனத்தில் ஜடவா போயிடுது அப்போ ஜெரவாக போகப்படாதில்ல மேலே பாம்பேர் போனாலும் தெரியாது அப்புறம் மழையில் நடந்தாலும் தெரியல கொசுக்கிட்டே தெரியல சொல்லுற மாதிரி அப்புறம் எழுந்த பிற தடிப்பா தடிப்பார் ஐயோ ஐயோ கடிச்சு விட்டா கடிப்பிடிச்சாக்கிற அங்கே ஆயிக்கிறாங்க தோளை அதே மாதிரி பிராணம் ஜலம் மூக்கு இல்லை மூக்கு தி கூட தூங்கும் போது தெரியலங்கிறாங்க அது காற்று பட்டுப்பட்டு தான் போகுது அறிவு என்ன இல்லையா சொல்றதில்லவச்சு ஆக சேன சம்பந்தம் வரும்போது எழுந்து ஒரு ஜாகிரத்தில் கடல விடுவாங்களா பகுதியில் பகுதியாக வரவிட மாட்டாங்க சம்பந்தத்தினால சேன சம்பந்தத்தினால சேதம் போராட்ட ஒரு வாசவும் கிடையவே கிடையாது சகலமும் அப்படித்தான் மாயை ஈஸ்வர சம்பந்தத்தினால்தான் பிரம்ம சம்பந்தத்தினால தான் அது செயல்படுது செயல்படாது குறை ஒரு மூன்று உடல் இதெல்லாம் எழுதி பொருந்திய சூழசூட்சமாக காணும் சொல்லக்கூடிய மூன்று உடல் ஜீவன் ஜீவனும் குறை உடல் தான் மாயைகளுக்கும் மாயும் அப்படித்தான் கூறல் ஒரு வேறாகி சொல்லா நின்ற அந்த பரம்பொருள் வேறாகவே இருக்கிறது அவைகள் தமை தம்மை அவைகளை தம்மசை அவைகளை கரையின்றி பிரகாசம் செய்து இறுதுகுல களங்கள் இல்லாமல் தடை இல்லாமல் பிரகாசம் செய்து விளக்கம் செய்து எப்போதும் எப்போதும் சொன்னதுனால இரவு பகல் அவர் மேல தூங்குற செம்மி எந்த காலத்திலும் சதுவதிகம் எப்போதும் இதயமா இருக்கிறது அதுதான் கணபோத வடிவாம் நாம் திடமான ஞான வடிவமா இருக்கின்றன புத்தன் புதுமையானவன் பழைய நாம் புதுசான் புத்த புதுசா இருக்கு எப்போதுமே புதுசா இருக்கு எதோடு சேர்றமோ சேரும்போது அது செயல்படும் இல்லை கரண்ட் கிடையாது கரண்ட்டு மாறுதுதான் கரண்ட்டு சம்மந்தம் இல்லைன்னா இந்த வாரம்லாம் கிடையாது இந்த டீ லைட்ல ஐம்பது ரூபாய் போட்டு அஞ்சு காசு வாங்க மாட்டான் கிடைக்கிறேன் இந்த மைக் வாங்கலாம் ஆயிரம் ரூபாய் போட்டு ஒரு காசு வாங்க மாட்டாங்க பழைய ரூபாய் போடுவோம் இந்த ஸ்டாலின் யார் என்ன மாதிரி மின்சார சம்பந்தம் இல்லாமல் கருவிகள் எதையுமே செயல்பட சேதம் போல செயல்படுது மின்சார சம்பந்த அது போல இந்த பஞ்சபூதங்கள் ஈஸ்வர சம்பந்தத்தினாலேயும் யூக சம்பந்தத்தினாலே இந்த சூழல் விவகாரங்களும் செயல்படுகின்றன அப்படிப்பட்டாலும் அதோட சம்பந்தம் கிடையாது வேற ஆகியிருந்தேன் மிகவும்ிதி ஆனந்த நித்தியூர்ணமாக இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலே அது புத்தம் புதிதாக இருக்கிறது என்று சொல்ல அறிதலுடன் அறிதலில் ஒருங்கேயத்தையும் அறியாமையுடன் அறிவத இலகு சர்வ புத்தியாகின்றையும் அரியமவன் அறிவிலோ ஜன இலகும் உயிர்களாய் அமர் ஞாதொரு கடமையன் அவர்களே நிவர்த்தியே அதுவதற்காம் பலனும் எப்பொழுதுமே அறுதியாயினதென அவத்தை மூன்றதனும் அழிகின்ற வடிவே நம் அளவிலா உருவானதாலும் இத்திருபுடியை அழிவில் நாம் இல்லையா என் அறிவர்தாலும் நான் சகல திருபடிகளையும் அறிகின்றதாலும் எல்லாமே பார்க்கணும் திருப்படிகள் சொல்வார்கள் பதினாலு திருப்படிகள் அந்த ஆத்மா தான் காரணம் அந்த நான்கு கருமேந்திரங்கள் அஞ்சு வாய்க்கள் சேர்க்கறது இல்லை கருமேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் அந்த கண்கள் திருப்படி விசாரணாக போட்டு திரி என்ன மூன்று புட்டி என்ன கூட்டம் மூன்றின் கூட்டம் காட்சி காணப்படும் பொருள் என்பது அறிதலுடன் அறிதல் இழதாகிய அறிகிறது என்ன பிரத்யட்சம் பேரு அறிதல் இல்லது என்ன பரோட்சம் பேரு காசி சேத்ரம் போயிட்டு வந்தவங்களுக்கு அறிதல் போகாதவங்களுக்கு அறிதல் இல்லை பரோட்சம் அவத்தையொரு நேயத்தையும் சோப்படை சொலுத்தேன்னு சொல்லக்கூடிய மூன்று அவத்தைகள் பொருந்துகின்ற நியாயம் விஷயம் அறியாமையுடன் அறிவதாய் இலவு சர்வ புத்தி ஆகின்ற ஞானத்தையும் அறியாமை அதோட அறிவு தெரிஞ்சுக்கொள்ள சர்வ புத்தி ஆகின்ற அறியும் அவன் அறிகின்ற ஜீவனானவன் அறிவிலோன் என இலகும் உயிர்களாய் ாய் அவர் அறிபவன் அறியப்படும் விஷயம் என்ன அறிவு அவர் அவர்களின் நிவிர்த்தியையும் இந்த பதினாலு திருப்படிகளை அறிந்து கொண்டிருக்கிற ஜீவன் அறியாமல் ஓய்வாயிருக்கின்ற நிலையையும் ரெண்டு அர்த்தம் அது ஆம் பலனும் அதுவரை பலன் என்ன புண்ணிய பாவங்கள் ராகத்தேசங்கள் சண்டை சச்சரவுகள் என்ன வரும் எப்பொழுதுமே அறுதி அதாய் ஆயினது இது திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு மூன்று அதிகளும் திட்டவிடமாக சொல்லப்பட்டிருக்கு நம் அளவு இலா ஆனதால் நம்மிடத்தில் அளவில்லாத ஒரு மதம் அகண்டம் சச்சிதானந்த நிச்சயம் இத்திருப்படியை அழிவு இல் நாம் இல்லையா இப்படிப்பட்ட மூன்றின் கூட்டத்தை நாசம் இல்லாத நாம் இல்லையா சொன்னால் அறிவு இழவான சாதனம் வந்து அறிவை அறிவிக்க முடியாது போட்டி கிடையாது உலகத்தனி போட்டிருக்கு ஏன் பரிட்சணம் போட்டு இருக்குதான் செய்யும் அபரிட்சி எங்கன்னா இறந்த வசூ ஆனதுனால இந்த வசத்துக்கு ரெண்டாவது வசதி இருக்கிறது நியாயம் இல்லை இடம் இல்லை எங்க மிச்சம் இருக்கு அங்கெங்குதான் இருக்குனால போட்டி போறதுக்கு பிரகாசிக்கிறதுனால நாம் சகல திருப்படிகளையும் திருப்பூட்டிகளையும் அறிகின்றதாலும் அறிந்து கொண்டு இருக்கிறதாலும் இவ்விதம் அனைத்து என அவத்தையும் அறியும் நாம் இவ்விதம் சகலமும் என்று சொல்லக்கூடிய ஜெகசப்னித்தேன்னு சொல்லக்கூடிய அவசைகளை அறியக்கூடிய நாம் சர்வக் சர்வக்யன் எல்லாம் அறியக்கூடியவன் அப்போ அப்படி சொல்றீங்களே சருக்யன் சொல்றாங்க சரியா படி மாட்டிக்கிறீங்களே அப்படின்னா இது பயிற்சி வேற சருஜன் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாம் அறிஞ்சு கொண்டிருக்கு இது அபியாசி அறிவி கட்டதையும் அறிகின்ற அவசிய எல்லாவற்றிற்கும் அறிவு கொடுத்து எல்லா அறிவுகளையும் கண்டுகொண்டிருக்கிற அறிவு அது அது வித்தைக்கு சம்பந்தம் இல்லை வித்தைகள் மதின் படிப்பாக மனம் பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி வித்தையில் வெளிப்படும் அது மனம் அல்ல மனதுக்கு அயற்றியம் மாயோடு சேர்ந்து எல்லா விவகாரங்களையும் அறிகிறார் மாயா சம்பந்தமற்றது அப்ப ஈஸ்வரன் அறிகிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னாக்க இது எல்லாத்தையும் அறியும் வெளிப்படுத்த வாய்ப்பய சம்ப வெளிப்படுத்த முடிய வித்தியாசம் இருக்கிறது சம்பந்தம் கிடையாது ஆனாலும் சருகி தன்மை தன்மை இல்லைன்னு சொன்னாரு தன்மை வராது இங்க இருக்கிறதுனால அங்க வரும் சட்டி இருந்தாலும் அகப்புக்கு வரும் இல்லைன்னா வராது பிரம்மும் சோடியமா இருக்கிறது சோடியமா சோடியா ஞானம் அந்த பிறகு முத்தன் அவர் எப்போதும் முத்தனே ஜீவன் உணர்து இல்லை உணராதனால மறைபட்டு மறைப்பு மறைப்பு உடையவன் ஏதோ வித்தியாசம் ஆகவே மறைப்படுறது பலமா இருக்கணும் செலவாதி தண்ணி நாள் உரு இனமான புத்திராதி பிரியம் அவர் அனலூற்ற இளமதாய் நீங்குகாலை இடிதூல உடல் பிரியமது புழுதியால் நீங்கில் இந்தியம் பிரியமதுவும் பிணமா பிராண நகன் கண்டமதான வாக்கினை பெறுபோதன்று ஜீவன் பிரியம் அதுவும் பிராண நிவுகாலை விட்டுமெக்காளுமே பிரிய உருவான் கணமானவான் மாவை அன்றி ஒன்றிவிதம் காணாத படியினாலும் கருதி நேமக்காலும் தானாத ஒற்றதான களரு பரமானந்தனே அச்சினாவதியில இருபத்தொன்பதாம் போட்டி பரமானந்தன் ஆத்மா பரமானந்தன் பெரு எல்லா ஆனந்தங்களை விட பரமானந்தன் பதினோரு வகை விசயானந்தங்களை விட மேலானது பிறலை வெள்ளக்கிழ பிரம் அது பிரம்மஸ்வரூபத்தையே சொல்லும்போது ஆத்மானந்தம் ஆத்மானந்தம் பற்றி பேசும்போது இது அது யோகானந்தத்தில் வர்றது பதினோரு வகை ஆனந்தத்தை விட மேலானது இது ஆன்மானந்தம் விசாரத்தினால் வர்றது விசாரம் பண்ணி பார்க்கும்போது எஞ்சியிருப்பது எது ஆத்மா அந்த ஆத்மா ஆனந்தம் எதனாலன்னு சொன்னால் கீழ்பட்ட ஆனந்தங்கள் எல்லாம் சொல்லி அந்த ஆனந்தங்கள் ஒன்று ஒன்று மேல் மேல் என்று சொல்லி கடைசியில் அதற்கு மேல் ஒன்று இல்லாதனாலே அதுவே பரமானந்தன் என்று படிக்கிறார் இந்த கையெழுத்தில் ரெண்டு நூற்றி பதினெட்டு பாட்டு வளர்க்குறார் ஆனால் இது ஒரு விதமாக வளர்க்கல கொஞ்சம் அது வேறு விதம் இது தனா தானியாதி செல்வம் பிரியம் எல்லாருக்குமே தனங்கள் தானியங்கள் வீடு வாசல்கள் எல்லாம் பிரியம்தான் அது இருந்தால் சந்தோஷம் அது இருக்க இருக்க மனசு ஒழுக்கம் சுகம் தோட்டிக்கிட்டே இருக்கு சமையலுக்கு நிறைய சாமான நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்து ரெண்டு மாதம் கவலை இல்லாம நினைக்கும் போன சுகம் வரும் அப்புறம் நிறைய பேங்களூர் இருக்கு வரவேல் இருக்கு அப்படி எனக்கும் போதெல்லாம் சுகமாக இருக்கணும் இப்படி இருக்கின்ற அந்த வனமானது அது ராசாதியால் நீங்குகாலை தவிராத கையுடைமை பிரியும் ராசாத கலகங்கள் வரும் அரசு கழகங்கள் இன்னும் ஒம்பு வடக்கல் பங்காளி சண்டைகள் ஊர் சண்டைகள்லாம் வரும் வெளியில் போக வேண்டிய வரலாம் அப்போ என்ன செய்யணும் கையுடைமைன்னா கை கரைஞ்சி எடுத்து போயிருதான் அதான் பிரியாப்பா மூட்டை முடிச்சு அவ்வளவு தூக்க முடியும் வரும்போது என்ன பண்றது சும்மா போன்தான் முக்கியம் பண பணத்தை எடுத்து கையில ஒரு போட்டலம் கட்டிக்கிட்டு மடி போகண்டி இருந்தேன் அது போகலாம் அப்புறம் வேலை செய்ய பண்றது அப்படிங்கிற நகை நகைக்கு போகலாம் இந்த கையுடைமை கையளவுக்குதான் இல்லை பையில் பையடைம் அழகுதான் அது வேலை வீடு தூக்கிட்டு முடியாது ஒரு வீடு தூக்கிட்டு போக முடியுமா கையுடைமை பிரியம் சரிப்ப இது போதும் படைச்சிடலான்னு போனா அது செலவாதி தண்ணினால் ஒரு காலை இனமான புத்திராதி பிரியம் அப்படி கொண்டு போனோம் படைக்கிற காலத்தில் பழகிருந்தாலும் புத்திராதி மகளுக்கோ மகளுக்கோ சாகுற மாதிரி ஈரோடு கொண்டு போற டாக்டர் கிட்ட கடைசியா போடுறாங்க மேலதான் பிரியம் பணம் அதைக்கு பிறகு அது செலவாதியினால் உறவு காலை இனமான புத்திராதி பிரியம் ஆச்சு அந்த புத்திரனு கூட அவர் அனலூற்ற இளமதால் நீங்குகாலை ியம் அப்படியே கொண்டு வீட்டில் தங்கி இருந்தால் திடீர்னு தீபிடிச்சுக்கிச்சு என்னன்னு ஓடி வந்துவிட்டோம் வந்த பிறகு பார்த்தா பையன் உள்ள இருக்கான் இப்ப என்ன பண்றது தூடு வரலான்னு பார்த்தாலும் வீடு பத்திக்கில அதிகமாக தெரியுது இப்ப என்ன சொல்லுவாங்க மகன் மேலே பெரிய போக கூடாதா ஒரே மகன் தானே போயிருப்பா ஆனால் ஒற்ற ஆனால் குற்ற இளம தான் வீட்டில் நீங்கு காலை அது பிரியற சமயத்தில் இடிச்சோடல் உடல் இந்த உடம்பு தான் முக்கியம் மேன்மக்கள் அழிவாக சொல்லப்பட்ட அது உடல் பிரியம் வந்துருச்சு சரி இந்த உடல்லையும் அது பொழுதியால் நீங்கில் இந்தியம் பிரியம் போயிட்டே இருக்கும் ஆடி காத்து வீசுது அங்க கல்லு மண்டலாம் சோட்டி அடிக்குது உடம்புல பழைய போனாலும் போய்டுன்னு கண்டுபிடிக்கிறோம் இந்திரியத்தில முக்கியம் கண்ணுதான் கண்ணு படாம உடம்பு வலிக்குது கல்லடி படுது மூக்கல வேற துர்க்கம் ஏற்படுது ஒன்னும் பேச முடியல சரி என்ன இருந்தாலும் கண்ணு முடிக்கிட்டு கண்ணுக்கு ஆப்பாத்தினா போய் இருக்கு அப்ப இந்திரியம் பிரியம் கண்ணு பிரதானம் இங்க அடிக்குது அப்ப உடம்பு முக்கியம் இல்ல கண்ணுதான் முக்கியம் இந்திரியம் முக்கியம் இந்திரியத்துக்கு கண்ணு பிரதானம் சரி அது கூட பிராண கண்டமதான வாக்கினை பெறும்போது அகன்று பின்னம் பின்னா அது என்ன தினமா போயிருது ஒரு குற்றமான வழக்கில் மாட்டிக்கிட்டு அப்போ ஒன்று கொல்ல போனோம் மனதண்ணை மனதண்ணை அடையிற இல்லைன்னு சொன்னால் கண்ணை பிடிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறேன் அப்போ சொல்ல கண்ணாக பிடிங்கறங்க அப்படிங்கிறான் மனதண்ணை வேண்டாம் முடியாது கண்டு போனா போட்டு அந்த அதுவும்லை பிரியமா மரண சமயத்தை மரணம் அடையிற சமயம் பிராண போச்சு சொன்னாக்கா ஜீவன் பிரியமாச்சு நான் என்ன பண்ணு பண்ணியிருக்கேன்னா பண்ணுவேன் தெரியல நான் செத்து போன பிறகு ஸ்வர்க்கத்துக்கு போகணும் அருகே தெரியலையே நீங்கிறான் அப்போ ஜீவன் பிரியம் ஆக போச்சு இல்லைன்னா புண்ணியவான்களாக நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்ப்பா ஸ்வர்க்கத்துக்கு போவேன் இந்த பிராணம் போட்டு பிராணம் தியாகம் பண்ணுறோம் போட்டு ஜீவன் பிரியம் அப்புறம் நரகத்துக்கு போகிற பாவம் செஞ்சா ஐயோ நரகத்துக்கு போவேன் ஆடுவோம் அப்போ ஜீவன் மேலே இறக்கப்பட்டு அது ஒரு பிரியம் என்று சொல்கிறார் விட்டு விட்டும் எக்காலும் பெரிய உருவம் கனமான ஆன்மாவை அன்றி இவ்வளவு நீங்க பிறகு கனமான ஆன்மாவை அன்றி எப்போதும் திடமாக இருக்கின்ற ஆத்மாவை என்றி அல்லாமல் ஒன்று இவ்விதம் காணாதபடினாலும் ஆத்மாவை விட ஜீன் அந்த ஜீவன் எங்கே போகுது தேவையில்லை ஆனால் ஜீவன் மேல பெரிய இருக்கு இந்த ஜீவனும் பிறந்திறந்து இருக்கிறான் ஆனால் இதற்கு அதிர்ஷ்டம் பிறக்கிறது இல்லை அதனால கனமான ஆன்மாவை அன்றி அல்லாமல் ஒன்று எவிதம் காணாதபடினாலும் விசாரதிஷ்டிக்கு அன்னிமாக மேலே சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் படிக்கிறவகமாக நீங்குகின்றபடினாலும் கருது எக்காலுமே சிந்தித்தை பார்க்கும்போது எல்லா சமயங்களிலுமே தானாக ஒற்றனாம் இதோட சம்பந்தமில்லாத அறிவுடி மாறுக்கின்றன கடவு பரமானந்தனே ஆக இந்த ஆனந்தங்கள் சிறு சிறு ஆனந்தங்கள் எல்லாம் அதாவது நீங்கும்போது தன்னுடைய அடித்தான சேதத்தை விட முடியாத விசார சிருஷ்டிக்கு எஞ்சியிருக்கின்ற அந்த ஆத்மாதான் பரமானந்தன் பேரானந்தன் மேதானந்தன் ஆகவே இது ஆன்மானந்தம்னு பேர் எஞ்சி இருக்கிற அதிஷான சிதனமாக ஆன்மா உச்சாரதிஷ்டிக்கு சிந்தனை பண்ணி பார்த்தா ஓ அதுதான் என்னா என் நினைக்கும்போது மன ஏற்படும் அப்போது சந்தோஷம் அது சந்தோஷம் ஆன்மானந்தன் பேர் ஆகவே தனதானியாதிகள் முக்கியம்தான் வீடு வாசலாம் முக்கியம்தான் ஆனால் ஒரு காலத்தில் அது நீங்கும்போது அதை விட்டு பொருள் தான் முக்கியம் பொருளும் முக்கியம்தான் ஆனால் அது பிள்ளை அது ஒரு களங்களில் வரும்போது நீங்கும்போது கையுடைமை ஏதோ கையில் கிடச்சி தூக்கிட்டு போக வேண்டியது தான் அப்படி கொஞ்சம் வேறு இடத்துல போய் சம்பாதிச்சிருக்கும்போது அந்த கையுடைமையும் பொருளுடையமையும் பிள்ளைகள் நிமித்தமாக அதுவும் தியாகம் பண்ணிடுறான் பிள்ளைகளும் இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா சரி போனால் போட்டு விட்டுடுறாங்க தூளை சீரம் தான் முக்கியம் தோளை சீரம் முக்கியமாக இருந்தாலும் கூட இது மாதிரி காத்தி ஐந்து வயசுக்கும் போது எந்திரிந்தான் முக்கியம்னு கண்ணெல்லாம் அப்புறம் இதை குற்றங்களுக்காக தண்டனை கொடுக்கும்போது பிராணன் உடைய கண் எடுக்கட்டும்மா அப்படின்னு கேட்டால் கண் அப்புறம் பிராணன் கூட விழா அந்த சமயத்தில் ஜீவன் தான் பிரியம் என்ன வாடு பருவானோ என்ன தெரியலையான்னு முக்கியமாக ஜீவன் கருதுனா இன்னும் விசாரதி திருஷ்டி வரும்போது அந்த ஜீவனும் மித்தியாகிறது அதையும் விட்டு பார்த்தவன்தான் ஆத்மாதான் மிஞ்சி இருக்கிறது அது ஆத்மஸ்வரூபம் தான் நான் அதுவே இந்த ஆனந்தங்களை மேலான ஆனந்தம் என்று பரமானந்தனுக்கு விளக்கம் எப்படி கைவில ஜீவன் அப்படின்னு சொன்னா நான் கர்த்தா போக்தா என்ற பாவனையா இருக்கோன்னு அந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது நான் தான் பெரியவன் நான் இதை செய்யக்கூடிய சாதிக்கிறேன்னு சொன்னா மனது சந்தோஷம் ஏற்படுது ஆனா உண்மையான சந்தோஷம் இல்லாது அந்த ஜீவனும் நல்லத்துக்குப் பிறகு சொர்க்கு போகும்போது அந்த ஜீவன் புண்ணியம் செய்யலையான்னு துக்கம் வரலாம் பாவம் செஞ்சிட்டுமேன்னு வருத்தம் வரலாம் செஞ்சிருந்தா சந்தோஷப்படுவான் அந்த சமயத்தில் அந்த ஜீவனும் சுகம் இல்லை அதனால தான் ஜீவனே சுகம் இல்லை சுகம் வந்து ஆத்மாடுதான் சுகம் அந்த ஆத்மாவோட சுகம் இந்தந்த காரணங்களால மன ஒடுக்கு ஏற்படும் போது அதனால ஜீவனுக்கும் சுகமில்லை பிராணது எதுவுமே சுகம் கிடையாது ஐஷான ஒன்று தான் கூட சந்தான் அதுதான் முடியும் கிடையாது ஒன்றுக்கொன்று மேலாக கருவது காரணம் அது மேலே தெரியும் பிரியை தான் காரணம் அது பிரிய சேர்ந்த மன ஒழுக்கம் ஏற்படும் மனஒடுக்கத்தின் காலம் அதிலும் தான் எந்த ரூபத்தில சோம் வந்தாலும் மனஒடுக்கத்தினால் நிச்சயம் வறுமையானால் பொருள்கள்ல அழிச்ச வராது அப்ப பொருள்களில் அழிச்சவரில் முன்னோடி ஏற்படாது அப்படின்னு சொன்னால் அந்த உலக பொருள்கள்ல தற்காலிகமான ஒரு பிரிஞ்சை வைக்கலாம் கூட நிரந்தர பிரிவு வைக்கப்படாது நிரந்தர பிரியை ஆத்மாலதான் வைக்கணும் வயிற்றாளத்திலேயே நிரந்தர பிரிஞ்சை வைத்து அதை அடையணுங்கிற ஆகிரகம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளவு அதை அடையிறதுக்காக ஒரு முயற்சி ஏற்படும் அது முயற்சி வெற்றி பெருங்காலம் இப்போ இருக்கட்டும் இடையிடையே அந்த மனவன் கொஞ்சம் கொஞ்சம் ஒடிங்கி ஒடிங்கி சுகத்தை கொடுக்கும் முட்டிலும் சுகம் வர்றது மனமானது போனால் ஒடுக்க ஏற்பட்டாதான் வரும் அதான் யோகானந்தம்னு பேரு அது வரைக்கும் இது விசாரம் பண்ணதுனால ஆத்மானந்தம் வரும் அத்வைதானந்தம் வரும் அத்வீதானந்தம் முழுமையா வர்றது ஞானம் வந்த பிறகுதான் அதான் முடிவையா வரும் ஓரளவுக்கு பயிற்சி அபியாச காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒடுக்க ஏற்படும் அதே போல் விஷானந்தம் சுடித்தி ஆனந்தம் அவரின் விஷயங்கள் இதெல்லாம் இயல்பாக வர்றதுதான் மன ஒழுக்கம் தான் காரணம் எந்த அளவுக்கு மன ஒடுக்கம் ஏற்படுதோ அந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் சுகம் தோற்று அது நாங்கள் இருக்கிறதே இல்லை விசாரம் இல்லை விசாரம் தான் வேற எது கிடையாது அதனால ஜீவனம் சுகடியும் அல்ல அது ஒரு தோற்றம் கர்த்தா போக்தா பவானி ஜீவன் பேர் போயிடுச்சு பரமானந்தன் அதிஷ்டானத்துக்குள்ள பேர்லாம் போல இருந்து பவானி தான் இங்க ஜீவனாக்குறதோடைய பந்தப்படுத்துறதோடைய வேறு பொருள்கள் பந்தப்படுத்துறதில்லை அதனால் ஜீவன் ஆனந்த ஒன்றும் அல்ல அதுவாறு இதுவாறு இப்படி பாகுபாடு செய்யணும் எப்போதுமே விரும்பிய பதார்த்தம் கிடைக்கும்போது மனவளுக்கு ஏற்படும் இது இலக்கணம் அந்த வியும் பதார்த்தம் கடைசி கட்டத்தில் உள்ள அதிஷ்டானம் ஆவியர்கள் இருந்தாக்கா அந்த அதிஷ்டானம் வந்து ஜடமாவதோ அன்னைக்கு பேரானந்தம் கிடைக்கும் ஏன்னா அதுக்கு மேல் கிடையாது ரெண்டாவது ஒரு இல்லை அதனால மனசு ப பரிபூர்ண ஒடும் உலக பொருள்களுக்கு ஆசை பொருள் கிடைக்கும் போது கூட பொருள் இருக்கு அது கிடைச்சு அது பொருள் இருக்கு இருக்கு இப்படி படிக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு பதினோருமே அடைய முடியாது மனிதனும் அடைய முடியாம ஒரு மனிதனி மனிதன் முன்னூறு கோடி பேர் இருக்காங்கன்னா கிடையாது அந்த கால சக்கரவர்த்தி காலம் சேர்ந்த சக்கரவர்த்தி ஆரோக்கிய முடியாது என்ன நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மகாராஜாக்கள் தான் அவங்கலாம் அதனால துக்கம் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் நான் இந்த நாட்டுக்கு அதிபதியாக இருக்கேன் என்னைக்கு அஞ்சு வருஷம் கெட்டி எனக்கு அப்படின்னு நான் நினைக்கும் போது கொஞ்சம் ஒழுக்கியாக போடும் சோகையாக இருப்படும் அப்படி இருந்தாக்கா அது நீடிக்கிறது இல்லை அப்படி என்ன சொல்லுவான் கட்சிக்காரங்கள்லாம் எதிர்கட்சி பலமாகிட்டே வருபோது இருக்கே அடுத்தது நான் வரதுமே சந்தேகமாக இருக்கேன்னாக்கா மனதை குளம் குளறுபடியும் ஒதுக்க வந்துடும் அஞ்சு வருஷம் ஆச்சா கண்டிப்பது கிடையாது கிடையாது முன்னாடி சக்கரவர்த்திய பேர் அவனுக்குள்ளு எல்லா கட்சி அடிமையா இருப்பாங்க அடிமையான ஒத்துக்குவாங்க அப்ப நான் சக்கரவர்த்தியும் பவானை வரும்போது அந்த மனம் அப்படியே ஒழுங்கப்போம் அது கூட கொஞ்ச காலம் தான் அப்புறம் உள்நாட்டு பூசல அது இது வந்தோன்னா மனசு சஞ்சலம் வரும் அப்படியே இருந்தாலும் கூட அப்புறம் மேல் உலகங்களுக்கு போகும்போது அவனுக்கு என்ன அது இன்னும் புண்ணியம் வச்சு அங்கே ஒரு அஸ்விதம் பண்ணால் போயிட்டோம் அப்போ இந்திரன் ஆக முடியாது புண்ணியம்தான் செஞ்சு இந்திரன் கீழ்பட்டு நிலை இருக்கணும் அப்போ இங்கே சக்கரவர்தான் அங்கே போய் கீழ்பட்டு இருக்கிறதா எனக்கு மேலே துக்கம் இன்னும் அடுத்த ஜென்மத்தில் அந்த மக்கள் செய்த பாவத்துல நமக்கு பங்கு இருக்கு வரி வாங்கறதுனால அந்த பாவத்துக்காக சக்கரவர்த்தியா பறக்கணும் நிச்சயம் இல்லை சித்தரசா பறக்கலாம் அப்ப இப்ப கைகேட்டு நம்ம கிட்ட இருக்க மாதிரி நாமளும் வேணும் வந்துடும் வந்துடும் அதனால சக்கரவர்த்திக்கு ஒரு சில சமயங்கள்ல சந்தோஷம் உடைய எல்லா சமயங்களும் ஆயுள் முறை இருக்கிறதே இல்லை நாளைக்கு நடக்குது தெரியாது அதனால தனது சுகப்பதிவிம்பமாக தானே தங்குதலாலில் உதிக்கும் சுகங்கள் ஆன்ம சுகமான தற்சகமதா தற்சுகதின்றி பண சுகங்கள் வரவேறு வழியில்லாதபடியாலும் நாம்வாயி இப்போது ஜம்பு என்ற பேச்சுக்கு இந்த சொல்லுக்கு விட கொடுக்குறார் ஜம்புனா சுகக்காரணம்னு பேர் சுகத்து காரணமா இருக்குது எது அதுக்காடு ஜம்பு அதான் ஜம்பு லிங்கம்னு பேர் ஆக ஆத்மாவு ஜம்புன்னு ஒரு சுகத்து காரணம்தான் எந்த சுகத்துக்கு எல்லா சுகங்களுக்குமே அதுதான் காரணம் அஜம்பு அஜம்புள்ளியம் அதுதான் அதே போல மங்களம்ங்கிறது அதுதான் காரணம் தான் பேர் ஏன் சுகத்துக்கு காரணமாக இருக்கோ அது மங்களம்னு பேரு மங்கள சம்பந்தம் மாங்கல்யம் பேர் பெண்களுக்கு மாங்கல்யத்துக்கு மாங்கல்யம் பேருக்கு கொடுக்குற காரணம் ஏன் அந்த மாங்கல்யம் இருக்கிற வரைக்கும் அசுகம் உண்டு அந்த பெண்ணுக்கு இல்லைன்னு சுகம் கிடையாது கணவன் இருக்கிறது அர்த்தம் அதனால மாங்கல்யம் பேர் மங்கள சம்பந்தம் மாங்கல்யம் எது சுகத்தை கொடுக்குறதோ அது மங்களம் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றது நன்கலம் நன்மக்கள் பேர்னார் மங்களம் என்று சொல்ல சுகத்துக்கு ஏதாவது இருக்கிறது அது மனைமாட்சி எல்லாரும் உங்களுக்கே தான் நல்லபடியா இருக்கணும் அதோட நன்மக்கள் இருந்தால் அது ஆபரணம் போல இருக்கணும் அது மங்களும் சுகத்துக்கு ஏதுவானதுதான் ஜ சுத்துக்கு ஏதுவானது எப்படி சுகத்துக்கு ஏதுவாகிறது அஞ்சு இந்திரியங்கள் மூலமா அறியக்கூடிய விஷயங்கள் பேரும் சுளுத்தி எல்லா இந்திரியங்களும் அற்ற இடம் சுழுத்தி சொர்க்கம் பரோட்சமாக சாஸ்திர பிரமாணத்தை அறியக்கூடியது இப்படிப்பட்ட விடயம் தண்ணில் விஷயங்களிலே பார்க்கின்ற கரணம் தண்ணில் தனது சுகப்பதிபிம்பமாக தானே தங்குவதாலும் இப்படி சுகங்க வரும்போது எங்கிருந்து வருது வாஞ்சித பதார்த்தம் விரும்பிய பதார்த்தம் கிடைக்கும் போது அந்த மன சஞ்சலத்திற்கு விடுபடுது அதற்கு முதல்ல கிடைக்கணும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு எண்ணம் அந்த எண்ணம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சஞ்சலம் இருக்கிட்டே இருக்கும் அதுதான் துக்கம் என்ன ஆக பண்ணுறது நான் எதிர்பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்குதே கிடைக்க மாட்டேன் துக்கம் பண்ணுறேன் அது துக்கத்துக்கு காரணம் தான் சஞ்சல உருத்தி கிடைச்சதா அது உயிருத்தி நஷ்டம் அடைஞ்சிட்டு அமைதி அடையும் அமைதி அடையும் போது கூட சுகம் இல்லை அப்புறம் முன்னோர்கள் வீடு தோணும் சுத்தசத்துக்கு நிறுத்தி அது தோணும்போது அதில் பிரதிபிக்கிற பிரதிபி அதான் சுவடியம் அதில் சத்தி சானந்தம் மூன்று வெளியாகும் அதே சுத்த விருத்தி ஒவ்வொரு சமயத்திலும் அந்த விருத்தி உற்பத்தி ஆகும் அது பிரியம் மோதம் பிரமோதமான பேரும் வஞ்ச பதார்த்தம் தூரமாக பார்க்கும்போது பிரியம் கிட்ட இருக்கும்போது பிரமாதம் பிரியம் பிரமோதம் பிரியம் மோதம் மோதம் அப்புறம் பிரமோதமான அனுபவிக்கும்போது வரும் ஆகவே பிரியம் மோதம் பிரமோதம் என்ற மூன்று விருத்திகள் அந்த சத்து தான் ஏன் மூணு சொல்கிறாங்கன்னா படிக்கிறோமா சுகம் ஒழுக்கம் ஒழுக்கம் படிக்கிறோமா அங்கே தூரமாக வரும்போது கொஞ்சம் ஒழுக்குது சந்தேகம் வரலாம் ஆமாம் அந்த ஆளு தானே அந்தானே இல்லையா சந்தேகம் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கிறது இல்லை பக்கத்தில் வந்தாச்சு பிரிய மோதம் சரி பக்கத்தில் வந்துடுச்சு இது நமக்கு லவிக்குமோ அது கை கொண்டு வாய்க்கிட்டா போச்சு இல்லை அப்படிங்கிற கொஞ்சம் அந்த சஞ்சலம் இருக்குது அதில் அதனால கொஞ்சம் நேரம் சுகம் இருக்குது அப்புறம் கழுந்து தூக்கம் கலந்துரும் அப்புறம் அனுபவிக்கும் போது போனமாக ஒடி போயிடும் இது வரைக்கும் அந்த அனுபவம் அந்த பொருள் கிடைச்சி அனுபவிக்கிறாங்களோ அதற்கு ஒடுங்கிருக்கும் அதற்கு இடையிலையே சிலதெல்லாம் ஒடுக்க நின்று போயிடலாம் கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் கொடுக்க கூடாதா இப்போ நல்ல படம் பார்த்துக்கா போட்டு வாங்க மாம்பழம் ஏதோ பிடிக்குது ஒழுக்கம் எது இருக்கோ அது வரைக்கும் அந்த இருக்கும் போது சசியானந்த பானமாகிட்டே இருக்கும் பானம்னா விளக்கம் பெற்றுகிட்டே இருக்கும் வெளிப்பட்டுட்டே இருக்கும் இதுதான் விசயான ரகசியம் அதனால எதிரித்தனில் தனது சிவ பதிபிந்தமாக பதிபிம்பமாக தாண்டி தங்குதலாலும் இப்படி இது ஒரு சுகத்து விஷயம் சுகம் இது ஐஷான சேதனம் என்று கொண்டு போகும்போது அது ஐஷானத்தினுடைய சுகாரம் இப்படி சுகம் வெளிப்படுது சுழித்தி சுழித்தி அந்த விஷயங்கள் எல்லாம் சுகம் எடுக்கு அப்போ எங்கிருந்து வந்தது அது ஐஷானந்தான் உபேட்சை ராகத்வேச மற்ற சுகம் உள்ளு விருப்பம் இல்லாத காலத்தில் அப்போ அந்த அசுகம் எங்கிருந்து வந்தது அது அத்வான் சுகம்தான் நெட்டை தியானம் பண்ணுறது அல்ல சமாதி இந்த சமாதி நிலையில சுகம் வெளி சுகம் கிடையாது ஆகவே இந்த மூணு நிலையிலும் சுகம் உண்டு விஷயம் அற்ற இடங்கள் மூணிலைகள் அது பிரம்மானந்தி காலத்தில உபயத்த காலம் விஷயானந்தன் பேரு இட்டில் யோகானந்தன் பேரு துணு காலந்தனில் உதிக்கும் இப்படி நெருங்கியிருக்கின்ற இந்த காலங்களிலே உண்டாகின்ற சுகங்கள் இத்தகைய ஆனந்தங்கள் ஆன்ம சுகமானபடியால் ஆத்மா தேர் வேறு கிடையாது சுகமா இருக்கிறதுனாலே தற்சுகதின்றி அந்த ஆத்மான சுகம் இல்லாமல் பண சுகங்கள் வர வேறு வழி இல்லாதபடியாலும் மேலே சொல்லப்பட்ட சுகங்கள் எல்லாமே வேறு வழியில வர்றதே கிடையாது எட்டு வகை ஆனந்தங்களும் ஆத்மானந்தான் விஷயானந்தங்கள் ஆத்மானந்தான் வேறு வழி இல்லாதபடியாலும் பகர் சொல்ல நின்ற ஜம்பு நாம் என்று ஒருவாய் ஆகியவை சுகத்துக்கு காரணமாக இருக்கிறது யாரு நாமே தான் நாமே என்ன அஷ்டான செய்த அஷ்டான பேர் நானும் இல்லை ஆகவே கோடசனே பிரம்ம பிரமே கோடத்தன் அந்த கோடசன் தான் ஜீவன் ஜீவன் தான் கோடத்தன் இப்போ பாசமானே முக்கிய சமாளிக்க இப்படி அபேத பாவனை இத்தகைய அபேத பாவனை நோக்கும்போது உலகத்திலே சகல விதமான சுகங்களுக்கும் காரணமாயிருக்கிறது எதுவும் ஆத்மா தான் ஆனால் ஆத்மாவுக்கு ஜம்பு ஒன்று பெயரும் சோகாரணம் கிரகமோர் தேசம் விட்டலைகின்ற தூள உடல் லோகலோகம் சூழல்கின்ற விருதேகமுடன் மண்ணை வளையமாய் சூழ சூழ்ந்தலை அதாகி ஏகின்ற வரல் வண்ணி இவை அசைக்கின்ற கால் இவைகளு கிடமதாகி எய்துற்றவம்பரம் சமட்டியோல் அளவையாவும் உடலாய் தோய்வுற்றமே எறிவுள்ள அசைகின்ற விஷனம் சொல்கின்ற வேகமுடனே சுழல்கின்ற பறவை வீரை துதிக்கினும் சுல்கின்ற நூறு கோடி ஆய்வுற்ற கற்பங்கள் ஓடினும் ஓடி மிக நாடிடனும் அளவை காணாததை அச்சலன் என அழிவாயே அச்சலன் சலன் சஞ்சலிப்பது செல்வதும் அர்த்தம் அச்சலம் சஞ்சலம் இல்லை எங்கும் போறது வரதில்லை அப்படியே இருக்கு அத மலை கூட அசலம்னு பேர் அருணாசலம் அருணாசலம் அருணாசலம் அச்சலம மலைக்கு ஒரு பேருமாலம்சலம்சலம் பேர் மலைக்கு அச்சல பே அது எங்க எந்த வந்து அசைக்கு இடமில்லை அதனால அச்சலம் அது எந்த வகையில் அச்சலம் என்பதை பற்றி சொல்ற தூயது அற்ற கிரகம் வீடு இருக்கு அது தூய்மை இல்லாமல் இருக்குது ஏன்னா ஒரு நாள் கூட்டான கும்ப சேர்ந்து போகுது அப்புறம் நாளாக பழ வீடாக போகுது அது தூயுது இல்லை அதே உள்ள ஊர் அப்புறம் பல தே ஊர்கள் உள்ளது தேசம் விட்டு அலைகின்ற சோட உடல் இப்படிப்பட்ட வீட்டிலேருந்து ஊருக்கு போய் ஊரில் தேசம் போய் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஊருக்கு வேலை இந்த சரீரத்துக்கு வேலை சூழ உடல் எங்கே போகுது லோக அலோகம் சுழர்கின்ற இரு தேகமுடனே அதோட இந்த லோகத்தில் மட்டுமில்லை மேல் லோகங்கள் லோகம் அலோகம் அருகில் லோகங்கள் ஈரல் பதினாலு லோகம் சுற்றுறதுதான் வேலை இதில் ரெண்டு செய்தல் சுற்று செய்த கால சுற்ற சுற்று சூழல் செய்தது இரு தேகம் உடனே உடனும் சுற்று இன்னும் மண்ணை வளையமாய் சூழ்ந்து அழைக்கின்றதாகி ஏகின் இது இப்படி சுத்தும் போது இது பிரிதிதத்தை வச்சுக்கணும் இப்ப பிரிவிதத்து எப்படி இருக்கு மண்ணை இந்த பூமியை வளையமாய் சூழ்ந்து அலைகின்றதாகி ஏகின்ற வரல் வரலன்னா தண்ணிக்கு வரும் இந்த பூமியை சுத்தி சமுதிரம் இருக்கு அதாவது வளையப்பட்டிருக்குன்னு அர்த்தம் வளைகள் கப்பு தத்துவம் அதற்கு பிறகு வன்னி அக்னி தத்துவம் இவை அசைக்கின்ற கால் இவை எல்லாம் ஆட்டி படைக்கிறது கால் காற்று இவைகளுக்கு இடமதாகி எய்துற்ற அம்பரம் தங்கிறது இடம் கொடுக்கிறது ஆகாயம் அம்பரம் சிதம்பரம் சித்தம்பரம் அறிவு ஆகாயம் அர்த்தம் பௌதிக சமஷ்டியோடு இது பௌதிகத்தில் சமஷ்டி வியற்றிலிருந்து சமஷ்டியாக இருக்கும் எல்லை இல்லாத அவை யாவும் உடலாய் போய் உற்ற எல்லாம் உடம்புகளாக விவகாரம் பண்ண பூதங்கள் அதனுடைய காரியங்கள் சேரி சரி இப்படி இருக்கும்போது மெய் அறிவுள் அசைகின்ற ஈசனம் இப்படி தோழசேரத்திலையும் அந்த சோழ பூதங்களிடம் சூட்ச பூதங்களிடம் எல்லாம் தன்னோட சரீரங்களாக கொண்டிருக்க ஈஸ்வரன் காரணப்படும் சொல்கின்ற ஏகம் வேகமுடனே சொல்ல வேகம் சொல்லல்கின்ற பறவை மிக வேகமாக வரக்கூடிய ஒரு பறவை இருக்குமே ஆனால் அந்த பறவை போல வீரந்து திக்கணும் அப்பறவை எப்படி இருக்கு அழிப்பணி தெரியாமல் நின்ற அண்ணாமலையார் காலத்தில் அண்ணன் பறவை எடுத்துக்கிட்டு போனாரா அவருக்கு தாமர்த்தியம் இருந்ததுன்னு காட்டினார் அது நடக்கல அப்போ ஒரு எக்க வாஞ்சு போச்சு அவருக்குள்ள அப்படி போல மிக வேகமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை இருக்குனாலும் அந்த பறவையும் பத்து திக்கிலும் ஒரு சுற்று வறுமையானால் அது முடியாத அவ்வளவு விசாரமா இருக்கு வேகமுடனே சுழல்கின்ற பறவை என வீரந்து திக்குன்னு சூழ்கின்ற நூறு ஓடி கற்பங்கள் அந்த அன்னப்பறவை ஆனது பிரம்மதேவனான அன்னப்பறவை மேலே போகும்போது தாளாம்பூ வந்தது தான் அப்போது நீ எங்கேருந்து வர்றேன் என்னதான் நான் உச்சிலிருந்து வர்றேன் இரவோட உச்சிலிருந்து அது எவ்வளோ தூரம் இருக்கும் அது முதுவரம் இருக்கும் எவ்வளோ காலம் வர்றேன் எத்தனையோ கோடி கற்பங்கள் ஆகிடுச்சி அப்படின்னா சொன்னேன் நான் வந்து எவ்வளோ தெரியுமா நானே எத்தனையோ காலத்தில் கற்ப ஆகிடுச்சு இனி எங்கே போய் முடிய பார்க்கறது இவருக்கு போய் சொல்லுன்னு சொல்லி கதையெல்லாம் தெரியும் போய் சொல்லிட்டா அது போல எத்தனையோ கற்பங்கள் இந்த பத்துக்குள்ள சுத்திரமறைய முடியாதான் கற்பங்கள் ஓடி மிக நாடுனும் அளவே காணாததாகி அப்ப கூட அளவே சொல்ல முடியும் அந்த அன்னப்பறவை போனதான் மகாவிஷ்ணு கீழே போனாராம் அவரை பார்க்க முடியான்னு மேலே வந்துட்டான் அங்கங்கு சாட்சியாய் அங்கெங்க அது எல்லாவற்றிற்கும் சாட்சியா இருக்கிறது அசைவில்லாது எங்கேயுமே அசைகிறது இல்லை அமரும் நாம் ஒரே மாதிரி இருக்கின்றன அச்சலன் என அறிவு அச்சலன் சலனம் இல்லாதவன் இப்படி நம்முடைய உண்மை சொருவு அது இருக்கு நாம் என்ன பண்றோம் அந்த உணராதனால ஐயோ அலைறேனே அலையேனுங்கிறோம் காலையில் எழுந்தாலும் அதே பல பேருக்கு எவ்வளவு அலைச்சல் போங்க அப்படி அழைச்சல் தொழு அதிஷ்டானத்துக்கிடையா தோடு சேர்த்துக்கதான் ஆத்மா கிடையாது கிடையாது ஆத்மா அடையாது அச்சலமானது அப்போ ஆத்மா அடையலன்னு சொன்னாக்கா ஜீவனி அடையலாம் அப்படின்னு சொன்னா உபாதி காரணம் தான் உபாதி ஆகாயம் எங்க எழுந்தது அது அசையுமா அசையல ஒரு பாத்திர வச்சுக்கோங்க பாத்த தண்ணி இருக்கட்டும் தண்ணி ஆகிய பிரதிம இருக்கா இல்லையா இருக்கு எழுதிப்போட வருதா இல்லையா ஆகியா கூட வருது ராசதந்தி அத்தமா குணத்தில் உலகதையும் அவைகளமை விரித்தடக்கி யுகங்களோறும் பித்தரமாய் விளையாடல் செய்து கொண்டு இளங்கு பிரதானத்திற்கு அதீதமாக நிர்குணன் என்று ஓர்வாயே லட்சணாவில முப்பத்தி இரண்டாவது பாட்டு முன் பாட்டில் அசரன் என்பதற்கு விளக்கம் கொடுத்தார் சங்கரர் இப்போது நிர்குணன் சொன்னார் நாமெல்லாம் நிர்குணங்கள் எல்லோருமே நிர்குண பிரம்மசுவரமாக தான் இருக்காங்க அவர் இருந்தும் கூட அதை ஒத்துக்கொள்வதில்லை ஒத்துக்கொள்ளாத என்ன துக்கம்தான் அதான் துக்கம் ஆகவே அந்த பானை வரணும் நான் நிர்குணன் அச்சனன் அவர்த்தா அபோக்தா சங்கன் என்று இந்த பான இறப்புப்படும் போது கர்த்தா போக்தா குணங்களோடு வெளிச்சம் ஏத்தனா எட்டு தானா போற மாதிரி இந்த தீய குணங்கள்லாம் போயிடும் அற்ற நிலை நான் இருக்கிறேன் என்று நிச்சயம் வரணும் குணந்தனில் ஈசனையும் ஆக்கி முக்குணங்கள் சத்தவராஜஸ் தாமஸ் சத்துவ குணத்திலே ஈசன பிரதிபித்திருக்கார் கட்டப்பாடம் தான் தகுந்த ராசதன் தனியில் சீவரையும் ஆக்கி ராஜோகுணம் அனைவரவமாய் பிரிந்து யோகா சரீரங்கள் என்றும் அவித்தைகள் என்றும் ஒன்று கொள்ள தாரதமயமா இருக்கும் கருளப்பாடும் அதில் பிரதிபிக்கிற ஆபாச பாகத்துக்கு ஜீவன் பெயர் அதனால் சத்து குணம் சொல்லியாச்சு ராஜோகுணம் சொல்லியாச்சு அதாவது தகு ராசனில் ஜீவரையும் ஆக்கி அப்புறம் மற்றொரு குணம் இருக்கு அத்தமோ குணத்தில் உலகதையும் ஆக்கி தமோ குணம் இருக்கு அது அவருடன உச்சபெண்டாக பிரிஞ்சு உச்சிய சக்தியானது இந்த தூச்ச பஞ்சபூதங்களும் தோள பஞ்சபூதங்களும் தன்மாத்திரைகளும் தூச்ச சரீரங்களும் தோளை சீரங்களும் ஆகின்றன சொல்லப்பட்டது இவ்வளோ வேலை அதுக்கு இருக்கு அதனால் அந்த தமோ குணமானது இவர்களை மறைப்பதோடு மட்டுமில்லாமல் உச்சபசக்தியாக பிரபஞ்சமாகவும் தோற்றுது அவைகள் விரித்து அடக்கி உகங்கள் தோறும் வித்தரமாய் விளையாடல் செய்து கொண்டு இதையெல்லாம் மாய் கஷ்டமே சங்கோஷ் காஷ்டம் சுருங்கி விடுதல் அப்படி உரியது சுருங்கிறது இது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கான் விளையாடல் செய்து கொண்டு விலங்கு பிரதானத்திற்கு அதிகமாகி பிரதானம் சொன்னா மூலப்பிரகதி பிரதானமான பேர் உண்டு மூலப்பிரகதி சொன்னா முக்குண சாமியாவ சரவாயிருப்பது மூலப்பிரிக் சொல்லப்படும் முக்குண சாமியாவசம் சொன்னா வெள்ள நூல் சிவப்பு நூல் கருப்பு நூல் சமமாக இருக்க நூல் ஒரு திரிச்ச மண்ணே எப்படி ஒரே அளவாக இருக்குமோ அப்படி போல முக்குணம் ஒரே அளவாக இருக்கிற காலம் எதுவோ அதுவே சாமியாவசான்னு பேர் சமான அப்படி இருக்கிற ஒரு காலம் அது பிரகிருதேன்னு பேரு பிறகா கிருதி தீ என்று சொன்னால பிற தமோகுணம் கிரு ரஜோகுணம் தீ செஞ்ச அப்படி முக்குணங்கள் மூன்று குணங்கள் இருக்கின்றனவே அது பிரியும் இந்த மாதிரி பிரபஞ்சமாக மேலே சொல்லப்பட்ட நிலையம் வருதுன்னு சொல்லப்பட்டது அந்த மூன்று நிலைகள் பிரிஞ்ச பிறகு செயல்படுற காலம் தான் விளையாட்டுன்னு சொன்னேன் பிரதான பிரதானத்திற்கு அதீதமாகி பிரதானத்தை கூட இருக்கு அப்பாற்பட்டு சுத்தம் அதிஷ்டான சம்பந்தமே இல்லை அதனால அபரிச்சின்ன சுகவடிவாய் படிச்சின்னமில்லை எங்கே யாபமாக இருக்கின்ற வலைபடாத அது சுக வடிவமாகவே இருக்கு ஊர் நாம் பொருந்திருக்கின்றன் அது எது நாம் தான் நம்மை தேர வேறு கிடையாது அதுதான் நிர்குணன் என்று ஒருவாய் ஆக நாம் நம்முடைய எத்தனையோ வடிவங்கள்ல நிற்குணும் ஒரு வடிவம் தான் ஆனால் தனித்தனி வடிவங்கள் ஒரு வடிவத்துக்கே அப்படிப்பட்ட பல நிலைகள் பல பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளன ஆகவே நம்முடைய உண்மை ல்லாப்படும்